விரைவாக திருமணம் நடைபெற போத வேண்டிய திருப்பதிகம் நீரு வரி என்று தொடங்கும் திருஞானசம்பந்த தேவாரம் திரு வேதிக்குடி சுவாமி திரு வேதபுரீஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு மங்கையக்கரசி அம்மை திருவடி போற்றி திருச்சிட்டுமுறம் நேருவரியாடரவோடாமை மனஎன்பு நிறை பூணரிடமும் நேருவரியாடரவோடாமைமனஎன்பு நிறை பூணரிடமும் ஏறுவரியாவரும் இரஞ்சு கடல் ஆதியத்திருந்த இடமாம் ஏறுவரியாவரும் இரஞ்சிகடல் ஆதியத்திருந்த இடமாம் தாறு விரி பூக மறிவாடை விரைநார இணைவாழை மாடுவில் தாறு விரி பூக மறிவாடை விரைநார இணைவாடை மாடுவில் வேறு பிரியாது விளையாட வள மாறும் வயல் வேதி குடியே வேறு பிரியாது விளையாடவள மாறும் வயல் வேதி குடியே வேதி குடியே வேதி வேதி குடியே வேதி குடியே வேதி குடியே வேதி குடியே சொற்பிரிவிலாத மறைப்பாடி மறைப்பாடி நடங்காடுவர் தொல் ஆனி உரிமை மல்புரி புயத்து இனிது மேவுவர் உரிமை மல்புரி புயத்து இனிது என்னாலும் வளர் வானவர் தொட துப்பரிய நஞ்சு அமுதா நஞ்சு அமுதமாக துப்பறிய நஞ்சு அமுதமாக அமுதமாக முன் அயின்றவர் இயன்ற தொகுசீர் மங்கை ஒரு பங்கர் நகர் என்பது திருவேதி கொடி வெப்பு அறையன் மங்கை ஒரு பங்கர் நகரு Envar tirvedikudiye ha re na na na na na ha ha ha ha na ha na போடும் மதி பூண்றவுன்றை மலர் துன்று சடை வெல் வாடும் நதி தாடும்ங் அருளாளர் ஏ இருளாளிடரரு மாதறிமயோர் சூழும் இரவாளரு திருமாரில் விரிநூலரு பரிதோலரு உடைமேல் வேட உரி போர்வையினர் மேவும் பதி Thiruvethi kudiyay Veľa uri pôrvayinarmé Umpadiyenbar Thiruvethi kudiyay Thiruvethi kudiyay Thiruvethi kudiyay Kaadar Karikalar Kanalkaiyar அனல் மெய்யர் உடல் செய்யர் செவியில் தோடரு தெரிகீழரு சரி கோவனவர் ஆவணவர் தொல்லை நகர்தான் தொல்லை நகர்தான் வேதி குடியே பாடல் உடையார்கள் அடியார்கள் மலரோடு புனல் கொண்டு பணிவ பாடல் உடையார்கள் அடியார்கள் மலரோடு புனல் கொண்டு பணிவர் வேடம் ஒளியான பொடி பூசி இசைமேவும் திருவேதி குடியே திருவேதி குடியே சொக்குணை இக்கையையில் உக்கரமுனிந்து தொழும் மூவர் மகிழ தக்க அருள் பக்கம் உற வைத்த அரனார் இனிது தங்கும் நகர்தொக்கரபம் உற்ற பொடில் வெற்றி பற்றி பற்றிவரி வண்டி மிக்க அமரர் மெச்சி இனிது அச்சங்கிடர் போக நல்கும் வேதி அச்சங்கிடர்போக நல் வேதி குடியே செய்ய திருமேனிசை வெண்பொடி அணிந்து கருமான் குறிவை போர்த்து செய்ய திருமேனிமிசை வெண்பொடி அணிந்து கருமான் உரிவை போர்த்து ஐயம் இடும் என்றும் மடமங்கையொடு அகம் திரியும் அண்ணல்ிடமாம் வையம் விலை மாறினும் ஏறு புகழ் மிக்கு இழிவு இல்லாத வகையார் வெய்ய மொழி தன் புலவருக்கு உரை செய்யாத அவர் வேதி குடியே நன்னார உன்னீரு போதும் அடி பேணும் அடியார் தம் இடர் ஒல்க அருளி துண்ணி ஒரு நால்வருடன் ஆள் இடல் இருந்த துணைவந்திடமா கன்னியரொடு ஆடவர்கள் மாமணம் விரும்பி அருமங்கலம் மிக மின்னியலும் நுண்ணிடை நன் மங்கையர் இயற்று பதிவேதி குடியே கன்னியர் ஆடவர்கள் மாமணம் விரும்பி அருமங்கலம் மிக மின்னியலும் நுண்ணிட நன்மங்கையர் இயற்று பதிவேதி குடியே உறக்கற நெருப்பு எட நெருக்கி வரை பற்றிய ஒருத்தன் முடிதோள் அரக்கனை அடர்த்தவன் என்ன அரக்கனை அடர்த்தவன் இசைக்கு இனிது நல்கி அருள் அங்கணன்கிடம் அரக்கனை அடர்த்தவன் இசைக்கு இனிது நல்கி அருள் அங்கணன்கிடம் திருவேதிகுடியே முறுக்குயிரள் மடக்கொடி மடந்தையரும் ஆடவரும் மொய்த்த கலவை விரைக்கு விரைக்குழல் மிக விறக்கு உடல் மிக கமலம் விண்ணி செய்வும் திரிவேதிகுடியே கமலம் விண்ணி செய்வும் திரிவேதி குடியே பூவின்மிசை அந்த ஆடி பொலி அங்கையனும் தேவும் இவரல்லர் இனி ஆவர் நின்று திகழ்கின்றவர் இடமா தத்தன்னார் பாவலர்கள் கேள்வி அது அறாத கொடையாளர் பயில்வாம் மேவரிய செல்வ நடுமாடும் வளர்வீதி நிகழ் வேதி குடியே வேதி குடியே வஞ்சமனர் தேரர் மதிகேடர் தம் அறிவிலாதவர் மொழி தஞ்சமன என்றும் உணராத அடியார் கருதும் சைவனிடமாம் திருவேதிகுடியே சைவனிடமாம் திருவேதிகுடியே சைவனிடமாம் திருவேதிகுடியே அமணர் தேரர் மதிகேடர் தம் மனத்து அறிவிலாதவர் மொழி தஞ்சமெனஎன்றும் குணராத அடியாக கருதும் சைவனிடமாம் திருவேதிகுடையே திருவேதிகுடியே அஞ்சு புலன் வென்று அருவகைப் பொருள் தெரிந்து எழும் இசை கிளவியால் வெஞ்சினம் ஒடித்தவர்கள் மேவி நிகழ்கின்ற திருவேதி குடியே வெஞ்சினம் ஒடித்தவர்கள் மேவி நிகழ்கின்ற திருவேதி குடியே திருவேதிகுடியே திருவேதிகுடியே கந்தமலி தன்பொடில் நல் மாடம் இடை காடி வளர் ஞானம் குணர் கந்தமலி தன்பொடில் நல் மாடம் இடை காடி வளர் யான தம்பந்தன் மலி செந்தமிடின் மாலை ஏ சம்பந்த மணி செந்தமிழில் மாலை கொடு வேதி குடி ஆதி கடலே ஆதி கடலே சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழ்வை இமையோர் அந்த உலகு எய்தி அரசாலும் அதுவே சரதும் ஆனை நமதே ஆணை நமரே நமதே ஆதே நமதே